இல்ல ஒசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா அம்மாபாத் ஒரு சகோதரர் தாவா பணியில் ஈடுபடுவதாக சொல்கிறார் அண்மையிலே அவர் வந்து சில சகோதரர்களோடு பேசி கொண்டிருக்கும்போது அவர்கள் முஸ்லீம் ஷெரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்து அதாவது மறுமையிலே முஸ்லீம்கள் பாவங்கள் மலை குவியலை போன்று பாவத்தோடு வருவார்கள் அதனுடைய நன்மையை தூக்கி அல்லா அந்த பாவங்களை வந்து எல்லா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுத்துருவான் முஸ்லீம்களை வந்து எல்லாம் மன்னிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் இந்த ஹதீஸ் நானே இப்போ தான் முதல் முறையாக இப்படி ஒரு ஹதீஸ் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை அவர் சொல்லக்கூடிய ஐயாயிரத்தி முன்னூற்றி ஒரு நம்பரை சொன்னார் அந்த நம்பரில் அப்படி ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் இல்லவும் இல்லை முஸ்லீம்களுடைய பாவத்தை தூக்கி எல்லா யூதர்களிடத்திலும் கிறிஸ்தவர்களிடத்துலும் கொடுத்து முஸ்லீம்களை வந்து மன்னிச்சுருவான் அப்போ முஸ்லீம் என்ன பாவம் செஞ்சாலும் அப்புறம் இல்லை மறுமையில் எல்லாம் யூத கிறிஸ்தவர்கள் தலையில் கட்டி விட்டுருவான் இது எங்கே பார்த்தாரும் இந்த ஹதீஸுன்னு எனக்கு தெரியல சகோதரன் அந்த ஹதீஸை முழுசாக படித்து பார்த்தாரா தயவு செஞ்சு படித்து பார்த்துட்டு கேட்கட்டும் ஹதீசுகள் விஷயத்தில் இவ்வளோ அலட்சியம் இருக்கக்கூடாது நான் பார்த்தவரே அப்படி ஒரு ஹதீஸ் இல்லை அதை முதல்ல முழுசாக பார்க்கணும் நாம் கேள்விப்பட்ட ஹதீஸ் இப்படித்தான் இருக்குது ஒரு முஸ்லீம் வந்து நன்மைகளோ குவியலோடு வருவான் நிறைய நன்மைகளோடு வருவான் அவன் உலகத்தில் யாரையாவது திட்டியிருப்பான் யார் மீதாவது அவதூறு கோரி இருப்பான் யாரையாவது அநியாயமாக அடிச்சிருப்பான் இவனால் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் இவன் நன்மையை பூரா எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவன் கடைசியில் பாவ குவியலோடு நரகம் போவான்னு வந்திருக்கே தவிர ஒரு முஸ்லீமுடைய பாவத்தை யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தலையில் சுமத்தப்படும் அந்த ஹதீஸுடைய வாக்கியத்தை நாம் பார்க்காம விளக்கம் சொல்லவே முடியாது எனக்கு தெரிந்து அப்படி ஒரு ஹதீஸ் கண்டிப்பாக இல்லை அடுத்து அதே சகோதரர் கேட்குறாரு சில மாற்று மத அன்பர்கள் கேட்டாங்க குரான் வந்து மனைவியரை தவிர மனைவியரை தாயின்னு சொல்லாதீங்க உங்களை பெற்றெடுத்தவர்கள்தான் தாயி அப்படின்னு சொல்லி குரான் வந்து சொல்லுது அதே நேரத்தில் நபியுடைய மனைவிமார்கள தாயின்னு சொல்லுது அப்போ தாய்ங்கிறது யாரு பெற்றெடுத்தவங்க மட்டும்தானா நபியினுடைய மனைவிமார்களுமா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் விளக்கம் தேவை அதாவது உங்களுடைய மனைவியரை தாய் என்று சொல்லாதீர்கள் என்ற ஹதீஸ் இருக்குது எந்த ஆயத்திருக்குது அது எதுக்காக அறளப்பட்டதுன்னு சொன்னால் அறியாமை காலத்தில் ஒரு நடைமுறை இருந்துச்சு அதற்கு விஹார் என்று சொல்லப்படும் ஒருவன் தன்னுடைய மனைவியை ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சான்னு சொன்னால் மனைவியை பார்த்து சொல்லுவான் நீ என் தாயின் முதுகை போலன்னு சொல்லிடுவான் அதாவது எப்படி ஒரு ஆண் வந்து தாயினுடைய முதுகலை சவாரி செய்ய முடியாதோ தாயோடு உறவு கொள்ள முடியாதோ அது மாதிரி மனைவியை பார்த்து சொல்லிடுவான் நீ எனக்கு தாயை போலன்னு சொல்லி இதை குரான் கண்டித்தது மனைவி தாயாக முடியாது மனைவி தாயாக முடியாது என்பதாக குரான் வந்து இதை வந்து என்ன கண்டித்தது இதற்குரிய பொருள் இதுதான் ரசூல் சல்லா அலிசன் அவர்களுடைய பெருமானாருடைய மனைவியர் தாய் என்ற என்பது எந்த கருத்துல சொன்னா, பெருமானாருடைய மனைவியரை அவர்கள் காலத்துக்கு பிறகு யாரும் திருமணம் செய்ய முடியாது திருமணம் செய்யக்கூடாத விஷயத்தில் நபியின் மனைவிமார்கள் நமக்கு தாய் மாதிரி இருக்கிறாங்க எப்படி தாயை திருமணம் செய்ய முடியாதோ இந்த விஷயத்தில தான் அதுக்காக வேண்டி நபியின் மனைவி நமக்கு தாயின்னு சொன்னா முஸ்லிம்கள் ஒவ்வொருத்தருடைய சொத்திலும் நபியுடைய மனைவிமார்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லுவோமா கிடையாது இது வந்து ஒரு ஒப்பீடு எல்லா விஷயத்திலும் அவங்க தாயல்ல திருமணம் அவங்கள செய்ய முடியாது பெருமானாருடைய மனைவியரை திருமணம் செய்வது இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் ஹராமாக்கப்பட்டுள்ளது இந்த பொருளில் தான் அவங்கள தாயின்னு சொல்லப்பட்டுக்கே தவிர பெற்ற தாய்ங்கிற கருத்தில் சொல்லப்படலை எனவே ரெண்டையும் நாம வந்து வேறுபடுத்தி பார்க்கணும் அங்கே மற்றவங்கள மனைவிய தாயின்னு சொல்லாதேன்னு சொன்னது ஒரு கருத்தில் அறியாமை காலத்தில் மனைவிய தாயின்னு சொல்லி அவளை விளக்கி வைப்பான் அந்த அர்த்தத்தில் அல்லா சொன்னா அப்படி சொல்லக்கூடாது உன்னை பெற்ற தாய் தான் உனக்கு தாய் நபியின் மனைவிமார்கள் தாய் என்று சொல்வது எந்த அர்த்தத்தில்னு சொன்னால் அவங்கள திருமணம் செய்யக்கூடாது என்ற அந்த கருத்தில் அல்லா சொல்லியிருக்கிறான் எனவே இதில் வந்து முரண்பாட்டுக்கும் வேலை இல்லை அவசியம் இல்லை உள்ளாக வாரம்